ونسهد أن نسجدنا ونبينا محمداً عبده ورسوله صلى الله عليه وسلم سجدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أتق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إلى نودي للصلاة من يوم الجمعة من يوم الجمعة فتو إلى ذكر الله وذروا البيع ذلك خير لكم إن كنتم تعلمون فَإِذَا أُبَيِّتُ صَلَاتَهُ خَشُوعًا فِي اللَّيْلِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ ذلك ما هو الدين قال النبي صلى الله عليه وسلم خير يوم من طلعت عليه الشمس يوم الجمعة فيه فضل الله آدم وفيه يدخل الجنة وفيه اخرج لنه سوافظه لنه قلوات سارلا للم نقرات سأنبليون فرمولوز رجع کرو ما هي الله جل سبحانه وتعالى فخل عليتم ورد سافرها الحمد لله صلاة السلام صلاة السلام கருணையும் ஈடேக்கமும் அகிலத்துக்கோர் அறுப்படியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் சூதர் முகமது நதி செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடித்து வச்சை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய தகாபாக்கள் அவர்களை சுயர்ந்தவர்கள் பின்பற்றியவர்கள் அவர்களுடைய நல்லடியார்கள் ஆகிய விஸ்வாசிகள் முஸ்லீம்கள் மூவீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைதேச செல்வர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய அல்லாஹு பயந்து அங்கு நடந்து கொள்ளுமாறு எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு கட்டளை பணித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பான் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் அல்லாஹனுடைய நல்லறியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹு நமக்கு இந்த உலகத்திலே குறுகிய வார் தான் பட்டிருக்க ஆயிரணக்கான வருடங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ போவது ஏதோ எண்பது அல்லது அறுபது எழுபது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஹதீசன் தெளிவாக வந்திருக்கிறது எனது சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்நாள் அறுபதுக்கும் எழுபதற்கும் இடைப்பட்டதாகும் என்றார்கள் அருமையான சந்தோம்பாகவும் அழகோம் இதை சார்ந்துபவர்கள் குறைவு என்றும் ஒரு ஹதீசிலே வந்திருக்கும் எனவே அன்பு சகோதரர்களே நம்மளுக்கு எத்தனையோ நபர்கள் அறுவதை தாண்டி விட்டோம் எழுபதை தாண்டி விட்டோம் ஏதோ வாழ்ந்து விட்ட காலம் அதிகமாகிவிட்டது கொஞ்சம் சகோதரர்கள் அடைந்து கொள்வதற்காக அம்மாதல்ல மகான அழகான நல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான் அன்பு சகோதரர்களே அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய இந்த குறுகிய வாழ்நாளிலே கூடுதலான நன்மைகளை கூடிகளை அல்லாவிடத்திலே அடைந்து கொள்ளுவதற்காக யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில் வாடுகின்ற பொழுது யாரெல்லாம் இருந்து விலகி வடக்க ரத்மா ரத்தி அதிகமாக அல்லா வேதி செய்து அதிகமாக அடுத்தி பாவங்களில் இருந்து தன்னை விஷயகுப்பாறு அண்ணாது வாடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அண்ணா குத்தால சொன்னார் oui. அந்த சகோதரர்களே யாரை அண்ணா தானா வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறாரோ அந்த கூட்டத்தில் பட்டியலை நம்மையும் சேர்த்துக் முயற்சி எடுக்க எனவே தான் சகோதரர்களே அல்லா தள்ளு கூடுதலான நன்மைகளை அழிந்து கொள்வதற்காக தான் பாருங்கள் எங்களுக்கு ரமலானின் தந்திருக்க வருடத்தில் ஒருமுறை எங்களுக்கு ரமலான் வருகிறது எவ்வளவு நன்மைகளை சுவீகரித்துக் கொள்ளக்கூடிய கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே போன்று இறந்த திருநாடுகள் அது மிக சிறப்பான நாட்கள் அதே போன்று ஒவ்வொரு பாரமும் இங்களுக்கு வந்து போகின்ற ஒரு சிறப்பான நாள் தான் வெள்ளிக்கிழமை நாள் அன்பு சகோதர்களே அநேகமாக நம்மளே இருக்கிற முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை சும்மாவுடைய நாள் இங்கு சும்மாவுடைய நாளுடைய சிறப்பை தெரியாதவர்களாக விளங்காதவர்களாக தெரி கூட அதனுடைய அந்த நாளை எப்படி கவிக்க வேண்டும் செலவழிக்க வேண்டும் என்றி வருகிறார் செய்வதற்காக மின்பரிலே தால் வைத்ததற்கு பிறகு மின்பரிலே ஏறியதற்கு பிறகு யாரெல்லாம் மசிடுக்கு வருகிறார்களோ மலக்குமார்கள் தன்னுடைய ஏடுகளை மடித்து வைத்து விட்டு அவர்களும் உட்கார்ந்து விடுகிறார் அதற்கு பிறகு வருகிறவர்களுக்கு அங்க நன்மை எழுதப்படுவதில்லை என்று வந்திருக்கிறது அவர்களுடைய கடமை முடியலாம் ஏதோ வந்தார்கள் என்று மட்டும்தான் கடமை முடிந்து விட்டது ஆனால் இமாம் அவர்கள் வந்து உட்காருகிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் எழுதப்படுகிறது அன்பு சகோதரர்களே சஹிஹான ஹதீசிலே வந்திருக்கிறது அருணை நதி சம்பந்தமாக அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையினால் குளித்து கொண்டு வருடத்தில இரண்டு நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று நாள் பெருநாள் என்று வந்திருக்கிறது இந்த இரண்டு பெருநாட்களை விடவும் அல்லாஹிடத்திலே சிறப்பான ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறது வருகிறது சூரியன் உிக்க நாட்களிலே சூரியன் மறையக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த நாள் நாள் உடைய நாள் அந்த உலக முடிவு நாளும் வருகிறது தியாமக்கூடிய நாளும் நாங்கள் தியாமக்கூடிய அதை ஏற்ற அந்த கியாமத்துடைய நாள் நடைபெறுவதாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை நாளாகத்தான் இருக்கிறது எனவேதான் வெள்ளிக்கிழமை வருகையை கண்டு இந்த உலகத்தில் இருக்கிறவான மலக்குமார்கள் அல்லாஹின் பக்கம் நெருக்கமான மலக்குமார்கள் ஏனிய படைப்புகள் மிருகங்கள் கூட பயப்படுகிறது ஆனால் மனிதர்கள் மனிதனையும் கிங்களையும் தவிர என்றார்கள் அருமை நம் சொந்தமாக அழைகிற சொல்லம் அவர்கள் அன்பு சகோதரர்களே இந்த சிறப்பான நாளில் இந்த சிறப்பான நாளை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் இன்று நாள் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் மீவு எடுக்க வேண்டும் கடையை நேரத்தோடு மூட வேண்டும் நேரத்தோடு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து குளித்துக் கொண்டு புத்தாடை அணிந்து இருக்கிற உடைகளிலே நல்ல உடை அந்த உடையை உடுத்து சகோதரர்களே மனம் பூசிக்கொண்டு மசிதத்தோடு நேர காலத்தோடு வருகிறார் வருகிற அவருக்கு ஒரு ஒகம் குருபான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார் அந்த சகோதரர்கள் நாங்கள் ஒரு ஆட்சி அல்லது வேறு ஏதாவது ஒரு மாட்டையோ ஒரு வாங்கப்படுகிறோம் ஒரு மாட்டுடைய பசாரிலே ஹஜ்ஜிக்கு சென்ற ஆவிகரிடத்துல கேட்டு பாருங்கள் ஊர்லதானே மாட்டை குருபான் கொடுக்கிறோம் மாட்டை குர்பான் கொடுக்கிறோம் நீங்க வந்திருக்கிறோம் எனவே ஒட்டகத்தை குர்பான் கொடுப்போம் என்று பசாரிலே ஒத்தகம் தேடுவார் ஒரு ஒட்டகத்துடைய விலை என்ன மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரியால் அன்பு சகோதரிகளே நேர காலத்தோடு இமாம் அவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு யார் முதன் முதலாவதாக மசித்துக்குள் நுழைகிறார்களோ நபி அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு ஒரு ஒத்தகம் குருபான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் இரண்டாவது அவருக்கு ஒரு மாடு குருபான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் அதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் மூன்றாவது நேரத்திலே யார் ஜும்மாவுக்கு வருகிறாரோ நேர அவருக்கு ஒரு ஆறு குர்பால் கொடுத்த நன்மை கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் இது அத்தனையும் போக கடைசியாக பிறகு யாரெல்லாம் தன்னுடைய பதிவேடுகளை மூடிவிட்டு அவர்கள் மிம்பருக்கு அருகாமையில் வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அதற்கு பிறகு வருபவர்களுக்கு நன்மையை எழுதுகிறார்கள் இல்லை என்ற அந்த அதிசய சகோதரிகளை நாங்கள் ஹதிஸ்திரந்தங்களே பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஆனால் டிஜிவி சகோதர்களே இந்த ஒரு நாளிலேயாவது நேர காலத்தோடு மச்சிடுத்து வரணுமே ஒட்டகத்தையோ ஆட்டையோ மாட்டையோ கோழியோ கொடுத்த நன்மை சிறைக்கிறதாம் அவர்கள் இன்னுக்கு ஏறுவதற்கு முன்பு சென்றார் என்று நன்மையை சம்பாதிக்கும் மச்சிடுத்து வருவது என்று ஆனால் அந்த சகோதரர்களே இன்று நமக்கு மத்தியில் கலக்கங்கள் குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம் கடைசி கட்டத்திலே வந்து அவர்கள் அதாவது இரண்ட காதோ அவசரமாக இந்த வெள்ளி ஆள் அல்லாஹிடத்திலே அதுக்கு பெரிய கூலி இருக்கிறது கோமல் சித்தர் நோம்பு திருநாள் அஜுத் திருநாள் ஆகிய இரண்டு திருநாள் விடவும் திருநாள்களை விடவும் அல்லாவிடத்திலே கண்ணியமான நாளாக வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஐந்து விசேஷங்களை ஒன்றே முதல் மனிதரும் முதல் நபியுமாகிய ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்தது இந்த வெள்ளிக்கிழமையிலே தான் அதே போல அவர்களை கூலிக்கு அல்லாஹுசால் இறக்கியதும் இந்த வெள்ளிக்கிழமையிலே தான் அதே போன்று அவர்களை அபாசாக்கியதும் மௌக்காக்கியதும் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலேதான் அதே போன்று சகோதரிகளே வருகிறது இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே அல்லா ஹிசுபாணு கண்ணியமான நேரத்தை மறைத்திருக்கிறது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல வெள்ளிக்கிழமை நாளிலே துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடியான் அண்ணா இடத்தை துனியாவுடைய தேவையோ அம்மாவுடைய தேவையோ தன்னுடைய தொழிலுடைய தேவையோ வீட்டுடைய தேவையோ எந்த தேவையை அதாவது கேட்டாலும் அண்ணா நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பால் அவ்வளவு அதிர்ஷ்டவசமான ஒரு நேரம் பரக்கப்பான நேரம் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் வெள்ளிக்கிழமையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் அவர்கள் எனது சம்பவமாகவும் அடுத்ததாக அன்பு சகோதரர்களே உலக முடிவு நாள் கையக்கூடிய நாள் வருவதும் இந்த வெள்ளிக்கிழமையிலே நாளினார் மலக்குமார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் மரங்கள் மலைகள் கூட இந்த நாளை கண்டு பயப்படுவதாக சொன்னார்கள் அருமை நதி சொந்தமாக அணை சொந்தம் அவர்கள் அன்பு சகோதரர்களே இந்த வெள்ளிக்கிழமைக்காக நாம் எத்தனை பேர் பயப்படுகிறோம் நடக்கள் நம்முடைய முடிவு தகவல் இந்த சிறப்பான நாளிலே தகவல்களை மக்களுக்கு கடவுளை செய்வது தெளிவாக சொல்லப்பட்டது அவர் ஆண் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை கட்டி சொல்லும் போலவே அடையினோ விசுவாசம் அல்லஹு சொல்லுகிறார் ஜும்மா வெள்ளிக்கிழமை அதான் சொல்லி அழைக்கப்பட்டால் அல்லாஹுடைய அல்லாஹுடைய நினைவு கூறுவதற்காக சொல்லுவதற்காக கொபாரி கேட்பதற்காக மத்திட்டு வாங்க என்று சொல்லி அதான் சொல்லி அழைக்கப்பட்டால் பாருங்கள் பரவாயில்ல அல்லா சொல்லுகிறான் ஓடுங்கள் வியாபாரத்தை தொழிலை உலகத்தினுடைய அலுவல்களை விட்டு விட்டு அடிக்கிறீங்களா அண்ணாவுடைய விக்கிரின் சத்தம் கொசுமாரி கேட்பரின் சட்டம் கொள்கையின் சத்தம் விரைந்து செல்லுங்கள் அடிக்கிறீங்களா வதருந்தான் வியாபாரத்தை விட்டுருங்க விட்டு விடுங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடக்குது அதனால கொஞ்சம் வியாபாரம் செஞ்சுக்கா என்ன முன்கதவ மூடி பின் கடவ திறந்து வியாபாரம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள் வேலை சாரணை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அம்மா சொல்லுகிறார் அந்த நாளிலே உங்களை அழைக்கப்பட்டு விட்டால் ஓடி செல்லுங்கள் விரைந்து செல்லுங்கள் அண்ணா கூடிய விக்ரின் பக்கம் செல்லுங்கள் வளருள் பை வியாபாரத்தை விட்டு விடுங்கள் வளருள் பை தானிப்பம் பயிருள்ள அதுதான் உங்களுக்கு சிறந்த அவ்வாறு செய்து கொள்வது நீங்கள் இந்த நாளிலே கொஞ்சம் வியாபாரம் சிந்திக்கா என்ன இன்னொரு சிந்திக்கா என்ன வேலைக்காரர்களுக்கு வியாபாரம் சிந்தித்தா என்ன தொழுகைக்கு பின்னால முடிஞ்சு மட்டுமா முடிஞ்சு கொள்கைக்கு போனால் போதும் பாரு என்று அந்த நேரத்திலே உலகத்தினுடைய அலுவல்களிலே வேலைகளிலே நீங்கள் ஈடுபடுவது இருக்கிறது அது உங்களுக்கு நல்லதல்ல எனவே நீங்க அதை மசிவிக்காக விரைவில் செல்வதுதான் உங்களுக்கு சிறந்தது இன்சுங்கும் நீங்கள் அறிவுடையவர்களாக சகோதரர்களே அடுத்ததாக இருபத்திள்ளது உண்மையான வியாபாரி நேர்மையான வியாபாரி ஹியாமத்துடைய நாளைய யாரோடு இருப்பார் ஜனாதிபதியோடு மினிஸ்டரோடு அல்ல வியாபாரத்திலே நேர்மையை கண்டார் கையாண்டவர் வியாபாரத்திலே அல்லா சொன்ன கட்ட திட்டங்களை செய்யாண்டவர் அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே அங்கே வட்டி இல்லை பொய் இல்லை ஏமாற்றம் இல்லை கொள்கைக்கு கடையை மூடுகிறார் ஜும்மாவுட்டி வியாபாரத்தை விடுகிறார் கலாயாக வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி வியாபத்துடைய நாளில் நபிமார்களோடு இருப்பார் காலிஹீன்களோடு இருப்பார் என்றார்கள் அருண் சொந்தமாக அடைகிறேன் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சிலையில் ஆனா அந்த பொன்சு எப்படி தேட வேண்டும் எப்படி உழைக்க வேண்டும் அண்ணா சொல்லுகிறார் தும்மாவுக்கு பிறகு நீங்க மத்திய வெளியாக போங்க அப்பாருக்கு போங்க ஐச்சு நீங்க ரிஸ்க தேடுங்க அதிகமாக அண்ணா கூடிய பள்ளிக்குள்ிந்திலே கடையிலேகன் அதிகமாக அல்லாவை சிந்தித்தவர்களாக அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக அல்லாவை விக்கிர செய்தவர்களாக நீங்கள் உங்களுடைய என்று அல்லாபுலா சொல்லுகிறார் அன்பு சகோதரர்களை இவ்வளவு அழகாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இஸ்லாமத்திற்கு மாற்றமான முறையிலே வெள்ளிச் செலுத்தையுடைய சிறப்பும் தெரியாது ஐந்து நேர சொல்லுகையினுடைய கவியமும் தெரியாது வியாபாரம் தொழிற்சி முறையும் கிடையாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வழிகாட்டி வருபவர்களைப் பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உருவம் கொடுப்பான் எங்களுக்கு தான் உருவம் தந்தார் நாங்கள் உருவம் இல்லாமல் இருந்தோம் சகோதரர்களே ஒரு இரத்த துணியில் இருந்து அல்லா எப்படி எங்களை படைத்தார் அல்லா உருவம் கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த உருவம் பார்ப்பதற்கு அழகானதாக இருக்கும் அதே நேரத்தில் மசிதிக்கு வந்தவர் மனம் அதே போல செய்ய வேண்டிய முக்கியமான வெள்ளிக்கிழமை அதிகமாக தளவாட்டி சொல்லுங்கள் என்றார்கள் அருமை நதி தந்தமாக அழகி செல்லம் அவர்கள் அந்த சகோதரர்களே அருமை நதி தந்தமாக அழகி செல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள் வெள்ளி நாட்களுக்கு தலைமையானதாக இருக்கிறது எனவே மனிதர்களுக்கு தலைவரான அருமை நதி சண்மாக அலஹி வசலம் அவர்களுக்கு நாட்களுக்கு தலைமையான வெள்ளிக்கிழமையிலே பரவாக்கிச் செல்வது ஏராளமான ரகசியங்களும் நன்மைகளும் இருக்கிறது சொல்ல ஆபத்துல இருந்து அண்ணா எங்களை பாதுகாக்கிறார் நன்மைகள் எழுதப்படுகிறது பாதங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஆணிலே அல்லாஹு நீங்க நபியின் சார்லாக்கி சொன்னோ இன் அம்மா இன் அம்மா அல்லாஹும் மீது சொல்லுகிறார்கள் மணக்குமார்களும் போடுகிறார்கள் அல்லாஹும் வளக்குமார்களும் விசேஷ்பார் செய்கிறார்கள் அல்லாஹும் வளக்குமார்களும் ஆனால் அல்லாகும் வணக்குமார்களும் நபி அவர்கள் மீது செலவாற்றி சொல்லுகிறார்கள் நீங்களும் சலவாற்றி சொல்லுகோ என்று எங்களுக்கு அழிக்கப்பட்டிருப்பதாக நபி அவர்களை நினைத்து அவர்களுடைய தியாகத்தை நினைத்து اور گردیے کثرت <متحدث> لے نیچی رسول اللہ کے پیرلے اللهم صل علی محمد وعلی آل محمد سب اور سلامات کو لو ولیوں سرپانے سے۔ براہیدان من صلی علی என்னை நினைத்து என் பேரிலே போல வாய் பலவாக்கி சொல்கிறான் என்றால் எங்களுடைய நன்னை இடங்களுக்கு இருக்கிறதை ரசோன உருவாகும் சர்ல தளவாட்டி சொல்லுவதில்லை எனவே வெள்ளிக்கிழமை நாள் வந்து இனாம் அவர்கள் கொத்தும்பாப்புற சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு மசிதுக்குள்ளே நிமிடமோ பத்து நிமிடமோ ஏதோ கொஞ்சம் விட்டு சகோதரர்களே நினைத்து நம்மவர்கள் செலவாக்கி சொல்லுகிறார் வருகிறார்கள் சாக்கை கொத்து ஒரு போன தொழுகிறார்கள் தொழுது விட்டு ஓடுகிறார்கள் அந்த சகோதரர்களே வெள்ளிக்கிழமையின் ஆணிலே அருணையினர் சொந்தமாக இவசம் அவர்கள் மீது செலவாக்கி சொல்லுவது அதே போல ஒரு ஆணிலே பதினெட்டாவது அத்தியாயம் சூரத்தில் எத்தனை முஸ்லிம்களுக்கு அது தெரியும் நாம் எத்தனை பேர் அதை அறிந்து வைத்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நாளிலே சூரத்தில் என்று சொல்லுகிற அந்த சூறாவை அத்தியாயத்தை ஓடுபவர்களுக்கு இருக்கிற நன்மை அருணையாக செல்லம் சொன்னார்கள் யார் வெள்ளிக்கிழமை வந்து இரவிலோ பதவிலோ இந்த வீடுகளிலே புறாமப்படுகிறதா என்னுடைய மனையை மாறித்து சொல்லிக் கொடுத்திருக்கிறானா வீடுகள் எல்லாம் சீற்றறி போடுற வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் நடிகர்களுடைய நடிகைகளுடைய கலாச்சாரம் எந்த வீட்டுக்குள்ள குருவானோட படம் இல்லையோ அந்த வீடு இது போல sahodargale abru pole endru hadithile varum abru pole al bayt alladhi tiqra fihi suratul baqara endru veetukulla suratul baqara olapadumo shantiru minhu shaytan shaytan andha veetilirund virandogaran endargal arude nabi sallallahu alaihi wasallam oru nalla sandarbham engalude pilligalukku sollaam malaiyum marikk sollaam naamum seyyalam veetilele iravu vandirukkira pilligale qur'an edukkavedi veetilele iravu janmiyana iravu suratul kahf ayodangal பகலிலே ஓதலாம் காலையிலே ஓதலாம் செங்கலுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம் அருணை என சம்பந்தமாக அனைகிறம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை நானுடைய பகலிலேயோ இரவிலேயோ ஒரு இருக்கிற பதினெட்டாவது அத்தியாயம் தூரத்தில் கருத்தை ார்களோ அவர்களுக்கு வெளியேறி சுமத்துடையாளையிலே அந்த புரகாசம் அவருக்கு ஒளி கொடுக்கிறது என்றார்கள் அவருமே நபி சொந்தமாக அன்பு சகோதரர்களே மத்தர் மைதானத்துல தான் அங்கே எவ்வளவு பெரிய இருள் அங்கேதான் மனிதன் அங்க அங்க எனவே சூரத்தில் யார் வெள்ளிக்கிழமை பகலிலே இரவிலே ஓடுகிறார்களோ அவர்களுடைய காலிக்கு திருநாள் அந்த பிரகாசம் வெளியாகி அண்ணா இடத்திலே போல் சேர்ந்து தியாமத்துடைய நாளையிலே அவருக்கு ஒளி குளம்பாகும் அவருக்கு ஒளி வளர்ந்து கூடுக கூடிய மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக இரண்டு வெள்ளிக்கிழமைக்கு இடைப்பட்ட பாவங்களும் மன்னிக்கப்படும் அன்பு சகோதர்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எவ்வளவு நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார் கண்ணால் காத்துறது பாவம் உள்ளத்தால் நினைக்கிறது பாவம் கையால் காலால் பிடிக்கிறது பாவம் நான் வளர்த்துகல ஒரே பாவந்தாலே செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நன்மைகளை விட பாவங்கள் தான் கூட சகோதரர்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களை அறியாமலே எத்தனையோ கண்ணால் கையால் உள்ளத்தால் நாங்கள் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தவறுகளுக்கு குற்ற பரிகாரம் அல்லா நிறைய வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் சுரப்பாகும் ாளளோ அவர்கள் அமைகிறது வெள்ளிக்கால் வந்துவிட்டால் யார் நேர காலத்தோடு குளித்துக் வருகிறார்களோ பாருங்கள் அதிசய வந்திருக்கிறது அந்த அதி தபராணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமையினால் குளித்துக் நேர காலத்தோடு மசிதை நோக்கி நடக்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா கொடுக்கிற நன்மை அளிப்பாரு ஒவ்வொரு நிக் அவர் மசூதுக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு கால் அடிக்கும் ஒரு வருடம் ஒரு வருடம் நோம்பு இரவையிலே ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றார்கள் அவருமே எனக்கு சொல்லம் அலைதி அன்பு சோதரிகளும் இவ்வளவு பெரிய நன்மை அல்ல ஏன் எங்களுக்கு தருகிறான் இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் நன்மையை சூழ்கரித்துக் கொள்வதற்காக சகோதரே வெள்ளிக்கிழமை மசிதை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நோம்பு பிடித்து இரவையிலே மீண்டும் வழங்கிய அந்த நன்மை எழுதப்படுகிறது என்றால் சகோதரர்களே அதே போல உட்காமி இன்னும் அதானுக்கு நேரம் இருக்கிறது சூரத்தில் சொல்லுகிறார் அந்த நேரம் ஏற்பட்டுவிட்டால் சகோதரர்கள் எனவேதான் நான்கு கியாமத்துடைய நாளையிலே யாரெல்லாம் இப்படியாக ஜும்மா வெள்ளிக்கிழமையை தன்யப்படுத்தினார்களோ ஏதோ கடைசி கட்டத்தில் ஓடி வந்து இரண்ட சொல்லு ஏதோ நாங்க சொல்லுட்டோம் நாங்கள் ஜும்மாவுக்கு வந்துட்டோம் என்பதற்காக இமாம் அவர்கள் கொசும்பாவில் இருந்து இரண்டரை கடைசி கட்டத்தில் ஓடி வந்து சகோதரர்களே கடமையை முடித்துக் கொண்டு போகிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைத்தார் கடமை முடிந்து விட்டது அவ்வளவுதான் எனவே அன்று சகோதரர்களே அந்த வெள்ளிக்கிழமையினால் அதை பல பலப்பானதாக சிறமாசமானதாக உருவம் கொடுக்கப்படும் அதை தன்யப்படுத்தவர் அமல்களை செய்தவர்கள் அதை சூழ்ந்திருப்பார்கள் அது எப்படி தெரியுமா அதிக வருகிறது அருணை நபர் அலைகள் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் ஒரு மனவாளன் தன்னுடைய மன மனவாளியின் பெண்ணின் அறையின் பக்கம் அழைத்து செல்லப்படுகிற மாப்பிள்ளையோ அதே போல வெள்ளிக்கிழமையை அந்த கண்ணியப்படுத்திய மக்கள் அந்த அந்த வெள்ளிக்கிழமையோடு சூழ்ந்திருப்பார்கள் அவர்கள் கண்ணியமாக அழைத்து செல்லப்படுவார்கள் மக்கள் மைதானத்திலே எல்லா மக்களும் அதாவது ஆச்சரியத்தோடு பார்ப்ப அவர்கள் வாடையை பார்ப்பதற்கு அழகானவர்களாக இருப்பார்கள் கட்டுர மேடைகளிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் மனிதர்கள் அவர்களை பார்ப்பார்கள் யாருக்கும் பங்கு பெற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் வெள்ளி மக்கள் மைதானத்தில் கவியப்படுத்தப்படுகிறார்கள் யாருக்கும் போன்று அந்தஸ்து முகசிபூ நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹூக்கு என்று ஐந்து நேரம் அதான் சொல்லுகிறேன் தவிர்கள் அருமை நொடி சொல்லமாக அரை சொல்லமாக நபர்கள் சகோதரிகளே அம்மாகு என்று ஐந்து நேரம் மச்சிதலே அதான் சொல்லுவது மிகப்பெரிய அதானுடைய சொல்லுகிறோம் அம்மா பூர்த்தியான தாவா பூர்த்தியான அழைப்பு அதான் சார் எனவே அதான் சொல்லுகிற மாதிரி சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் இஸ்லாத்தோடு ஏதோ அவர்கள் நேரம் கொடுப்பதற்காக இந்த சேவையை செய்வார்களே ஆனால் இந்த மாநிலங்களை தவிர அந்த சியாமத்துடைய நாளில் வேற யாருக்கும் அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி அவர்கள் இவ்வாறு கடிதப்படுத்தப்படுகிறார்கள் என்றார்கள் அருளை நதி சண்மம் அழைகி வசந்தம் அவர்கள் எனவே நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் எத்தனை நபர்கள் நேர காலத்தோடு வந்த கொட்டுமாவை சேர்க்கிறார்கள் சகோதரர்களே இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறதே முஸ்லிம்களுக்கு சொல்ல போனால் வாராந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒரு மாநாட்டை ஒன்று சேர்ப்படுத்தால் எவ்வளவு பெரிய முயற்சிகள் ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடத்துவதாக இருந்தால் துண்டு பிரசனங்கள் ஊடகங்களிலே அறிவித்தல் சகோதரர்களை எவ்வளவு பெரிய முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் எந்த அழைப்பும் இல்லாமல் முஸ்லிம்கள் மசூதிக்குள்ளே நிறைந்து விடுகிறார்கள் எனவே அல்ல எங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு வாராந்த ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடுதான் இந்த வெள்ளிக்கிழமை ஏன் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மசிதுக்கு வந்து இமாம் அவர்களுடைய கொட்டுபாவை கேட்டு உள்ளத்திலே ஒரு புத்துணர்வை உள்ளத்திலே ஒரு எழுச்சியை அடைய பணத்தை ஒரு சரு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவனுடையிழமைகளை விட்டுவிடுகிறோம் வருகிறது அல்லா அவனுடைய உள்ளத்திலே சீல் வைத்து என்ன செய்யு கடைக்கு சீல் வைக்கிறது போல எங்கேயோ ஒரு ஒபீஸுக்கு சீல் வைக்கிறது போல அல்லா சீல் வைத்து விடுவான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் இருக்காரு அவருடைய உள்ளத்தில் நல்லவைகள் நல்லவைகள் அவருக்கு பிரதிபலிக்காது அன்பு சகோதரர்களே இந்த வெள்ளிக்கிழமை அல்லாதவர்களுக்கு மத்தியில் கூட ஏற்படுத்தியிருக்கிறது என்றார் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பட காரணம் அவர்கள் திருந்த காரணம் அவர்களுக்கு மத்தியிலே மாற்றம் உண்டாக காரணம் வெள்ளிக்கிழமை மத்திய வந்து அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் சிழந்தையில் ஒரு நாள் அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்திய ஒரு திருத்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கிறது என்பதை யூதர்கள் கூட விளங்கி வைத்திருக்கிறார் விளங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்று செய்த ஒன்றுதான் முஸ்லீம்களை மசிதிக்கு போகவிடாமல் தாமரிக்கச் செல்வது வியாபாரத்தில் ஈடுபடுத்துவது சகோதரர்களே அப்துல் ஹமீர் என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவருடைய இருசாதர் ஐபாத் என்ற ஒரு நூலிலே ஒரு புத்தகத்திலே எழுதுகிறார் விருப்பிச்சை ஆட்சி செய்த மன்னர் கிட்டத்தட்ட அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே விருப்பித்தை ஆட்சி செய்த மன்னர் ஒரு அவருடைய பாராளுமன்றத்தில் சாதாரணமான ஒரு இடத்தில் அல்ல அமைச்சர் சபையில் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் எழுந்து சேட்டுகிறார் நம்முடைய பிரித்தானியாவிடம் நம்முடைய பிரிசிசிலே கிழக்கு பகுதிகளிலே முஸ்லீம்களுடைய செல்வாக்கு கூடிக்கொண்டு போகிறது முஸ்லிம்களுடைய செல்வாக்கு அதிகரித்துக் போகிறது இதை தடுக்க வேண்டும் இது முஸ்லீம் நாடு அல்ல ஆங்கில நாடு இந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டு போகிறதே இதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சபையிலே ஒரு ஆலோசனையை முன்வைத்தார் பாராடும் என்று அந்த நேரத்தில் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்கள் சொன்னா முஸ்லிம்களுக்கு இங்க வருவதற்கு அனுமதிக்க கூடாது அவர்களுக்கு அவர்களுக்கு அமைச்சர்களை பார்த்து அமைச்சர் தடையில இந்த மன்னர் கலாஜிஸ்தான் அவருடைய பெயர் அந்த மன்னர் தன்னுடைய கையிலே ஒரு குரான் பிரதியில் இருந்து சகோதரர்களை மேசையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு குரான் அந்த குரான் பிரதியை தூக்கி காட்டி சொன்னாராம் அமைச்சலே விளங்கி கொள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மூன்று விடயங்கள் இருக்கிற மூன்று விஷயங்கள் இருக்கிற முஸ்லீம்களுக்கு மத்தியில அவற்றை இல்லாமல் ஆகிவிட்டால் வளர்ச்சி எழுச்சி அவர்களுடைய அழகான இஸ்லாமிய கர்வியா அவர்கள் அவர்களுடைய ஈமானிய உணர்வு எல்லாமே இல்லை இல்ல ஆனால் அந்த மூணையும் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து ஆனால் முழுமையாக எடுக்க முடியாது அதனுடைய பிரகாசத்தையாவது எங்களுக்கு அழைக்கலாம் அவற்றில் ஈடுபடாதவாறு சூழ்ச்சிகள் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே பாராளுமன்றத்தில் அவர் பேசிய அந்த பேச்சு பத்திரிகைகளிலும் புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அப்துல் ஹமீத் கிஷ்க் என்ற அறிஞர் எழுதுகிறார் அவருடைய புத்தகத்தில் சொன்னாலாம் அந்த மூன்று விடயங்கள் என்ன தெரியுமா முதலாவது பாருங்கள் அமைச்சர்களே என்னுடைய கண்ணில் இருக்கிற இந்த பொரான் பிறவி இதுதான் அவர்களுடைய வேத நூல் இதுதான் அவர்களுடைய புரிதல் நூல் இந்த குரானை அவர்கள் ஓடுவது மட்டுமல்ல படிப்பது மட்டுமல்ல அதை மனநம் செய்கிறார்கள் அவர்களிடம் இருக்கிற சிறார்கள் மனநம் செய்து வைத்திருக்கிறார்கள் குரானுடைய ஏடுகள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் முதலாவது இந்த குரான் இந்த குரவானை ஓடுவதிலிருந்து வாசிப்பதிலிருந்து விளங்குவதிலிருந்து செயல்படுத்துவதில் இருந்து நாங்கள் தடுக்க வேண்டும் அது முதலாவது என்று சொல்லுவோம் சகோதர்களே இரண்டாவது சொன்னாராம் வெள்ளி கிழமை ஒரு நாள் அவர்கள் ஒரு குத்துருச்சி பெறுகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வருகிறது எனவே அவர்கள் வாராங்க திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை அந்த வண்டிக் கிழமை அவர்களை தடுக்க மூன்றாவது ம்ஜுடைய வணக்கம் இஸ்லாமத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்கம் அந்த வணக்கத்துக்காக அவர்கள் ஹஜ்ஜினை ஒன்று சேருகின்ற பொழுது அரபா மைதானத்திலே ஒன்று சேருகிறார்கள் அந்த அரபா மைதானத்திலே ஒன்று சேர்ந்துவிட்டால் எவ்வளவு பெரிய பாவியும் அவன் அவனுடைய உள்ளம் கருகிவிடும் அவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு மைதானம் அது எனவே அந்த அரபா மைதானத்திலே ஒன்று சேருவதிலிருந்து அங்கே சௌமாவிப்பாரில் ஈடுபடுவதிலிருந்து அவர்களை தடுக்க இந்த மூன்று காரியங்களையும் ஒற்றாக இல்லாமல் ஆனால் கொஞ்சமாவது அவர்கள் எழுந்து வந்து அந்த அமைச்சர் வைத்திருந்தி வீசுகிறார் அந்த இடத்தில் உடனே அந்த அமைச்சர் அந்த மன்னர் சொல்லுகிறார் குரானுடைய ஏடுகள் இல்லாவிட்டாலும் ஒன்று பேசி விடுவார்கள் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் இந்த மூன்று விடயங்களிலும் முஸ்லீம்கள் குறு குறுப்பாக ஈடுபடுவதில் இருந்து ஒரு பின்னடைவை உண்டாக்குவதற்கான சூழ்ச்சி செய்ய வேண்டும் அப்படித்தான் அன்பு சகோதரை விடயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது சீர்த்தியை செய்கிறார்கள் என்பதை வெள்ளிக்கிழமை வாரமும் எங்களுக்கு வந்து போய் கொண்டிருக்க முற்றின்று கொண்டு இருந்து கொண்டுமாவை கேட்காமல் என்னென்ன அன்பு சகோதரர்களை ஜும்மாவுக்கு வந்த ஒருவர் கொசுமாவுடைய நேரத்திலே சகோதர்களே பேசுவது எவ்வளவு பெரிய புத்தம் என்றால் ஒரு நாள் அருமை நதி சம்பவமாக விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு இதற்கு முன்பு அவர் அதை கேள்விப்பட்டதில்லை தனக்கு பக்கத்திலே இருந்த உபகர் அல்லா இடத்துல சேர்க்கிறாங்க அபூதர் ரொலியல்லா என்ற சகாபி சேர்க்கிறார் நபி அவர்கள் உதவுகிற இந்த அச்சியாக இந்த சூராஜ் நல்லவர்கள் ஓடுகின்ற அந்த சூடத்தில் இறங்கப்பட்டது என்று கேட்டதோடு பார்வையை பார்த்தா அந்த பார்வையிலே அவர் பயன்படுத்தார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது இரண்டாவது விடுத்தமும் கேட்டார் இரண்டாவதும் அவர் அப்படி உருத்தி பார்த்தார் மூன்றாவது விடுத்தமும் கேட்டார் மூன்றாவது விடுத்தமும் கோபத்தோடு அவர் அப்படி அது மிகவும் அதாவது கோபத்தோடு பார்த்தார் அதற்கு குறைஞ்சா முடிந்ததற்கு பிறகு அப்போதர் ரொம்ப அழகோ அருமை நதி சந்தம் அழகு அவர்களுக்கு பக்கத்திலே போய் அங்கே சொன்னார்கள் யார சூழ்நா நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அது எப்போது இறங்கப்பட்டது என்று தெரியாது எனக்கு உபயத்திலே நான் கேட்டேன் இந்த சூறா எப்போது இறங்கப்பட்டது என்று அவர் என்னை பார்த்த பார்வை எனக்கு பிடிக்கல்ல என்னை உருப்பி என்னை அதிகமாக பார்த்தார் யார சூழலா என்று சொன்னதோடு அருமையாக இருந்தாலும் உடல் நடந்து கொண்ட முறை சரிதான் இறங்கப்பட்டது என்று கேட்டவருக்கு வந்து ார்கள்ரு என்று சொல்லி அல்ஹா குமுத் சொல்லுகிறார் இந்த பிஜு கபருக்கு போகும் வரைக்கும் போகும் வரைக்கும் இந்த பிஜு இல்லை உங்களுக்கு பிசு விட்டு போகாது சந்திக்கும் வரைக்கும் இந்த வேலை வெற்றிகள் உங்களை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்திக் எனவே சகோதரர்களே கொட்டுபாவுக்கு வந்திருக்கக்கூடிய வாரம்பர்கள் அநேகமானவர்களை பார்க்கிறோம் அணக்க தொலைபேசிகளோடு வட்டத்திலும் அல்லது எஸ்எம்எஸ் மதுரையும் இடையில் மீண்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவருடைய கொட்டுபாவில் என்ற பெரியதெலவும் எந்த அடுத்த நல்லவணத்தை பேசிய ஒரு சகாபிக்கு நீ என்னுடைய பள்ளிகளை வீணாக்கிவிட்டார் வேற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் அவர்கள் குளிக்க போய் கேட்ட பூசிக்கொண்டது போல எனக்கு சிறப்பாக அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளை நாங்கள் தன்மையப்படுத்த வேண்டும் நேர காலத்தோடு மச்சிடுக்கு வர வேண்டும் கொஞ்சம் வியாபாரத்தை தொழிலை நேரம் காலத்தோடு அன்று விட வேண்டும் மோடைய வருவது அமல்களுக்கு சொல்லப்பட்டது நன்மைகளை அடைந்து கொள்ள ஒரு வழியாக இருக்கிறது அல்லாஹு நாம் அனைவர்களுக்கும் அவனை எங்களுக்கு சந்தரிக்கக்கூடிய அந்த உயர்ந்த மார்க்கத்தை விளங்கி செயல்பட திருப்பை செல்வானாக பாவங்களை மன்னித்து விடுவார்கள் நாங்களோ பாவிகளாக இருக்கிறோம் அவருடைய வேதரில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக வேண்மை வறுமை சங்கத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக நோய்கள் இந்த நவீன காலத்தில் எத்தனையோ நோய்களுக்கு நம்ம ஆளாக இருக்க வழிபையும் <Sessi> வசதி எங்களுக்கு தருவாயார் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே சந்தோஷத்தை மனைவிமாரோடு சந்தோஷமாக வாழ வைப்பாயார் எங்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை ஒரு ஆலைக்கான கருவிகள் எங்களை பாதுகாப்பாய் சிகர் சூரியங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாய் சிகர் சூரியங்கள விபரீதங்கள் பாதுகாப்பாய் எதிராக செயல்படுகிறார் எதிராக செய்கிற சூழ்ச்சிகளில் அவர்களுக்கு உச்சியை கொடுத்து விடாது அவர்களுடைய எங்களை பாதுகாப்பாயா உல உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாய் யாழ்நா எங்களை பொருந்து சொல்லுவாயா எங்களுடைய துவாக்களை ஏற்று சொல்லுவாயா அனது